வணக்கம் நாள் 25. ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சடகோ இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகும் இரண்டு குடும்ப பெண்களுக்கு விலக்கினை போன்றவர்கள் பிள்ளைகள் ஆவார் மூன்று நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினம் என்ற பாடல் நாளடியாரில் இடம் பெற்றுள்ளது நான்கு தொன்னூற்று ஒன்பது கொண்ட தமிழ்நூல் குறிஞ்சி பாட்டு ஆகும் தொடர்ந்து என்ற இணையதளத்திற்கு வாருங்கள் இனி இன்றைய கேள்விகள் 1. தாதி இரண்டுழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம் என கூறியவர் யார் இரண்டு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன மூன்று தமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்கள் தொகுப்பின் பெயர் என்ன நான்கு இரண்டாயிரத்தி பதினேழின் திருவள்ளுவர் ஆண்டு என்ன 5. துன்பத்தை நகைச்சுவையாக சொல்வதில் வல்லவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்